அடுத்து விருதுநகர் கைவல்ய நவநீத சங்கத்தின் சார்ந்த தவ திரு தங்கவேல் அவர்கள் சாதனங்களின்றி ஒன்றை சாதிப்பார் இல்லை என்ற தலைப்பிலே பேச வருகிறார்கள் எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவரிடை வெளி போல யானே சொரூப சுவாபமானேன் அவருடை பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரமெல்லாம் என்னுடை அறிவினால் ரவி முன் இமமேயாக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் இறங்கினேனே இந்த கோவிலூர் திருமடாலயத்தின் குரு அவர்களுக்கும் மற்றும் இந்த அவையிலே கூடியிருக்க கூடிய அனைத்து சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடியனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சாதனங்கள் இன்றி சாதிப்பாயில்லை சாதனங்களும் அதை சாதிப்பதற்கு உதவுவதும் இந்த பூமியிலேதான் இந்த உலகத்திலேதான் மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய வாய்ப்பு உள்ளது ஆகவே மனிதன் முதலில் ஆராய வேண்டியது இந்த பூமியை பற்றி இந்த பூமி எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று ஆராய்கின்ற வேளையிலே இது மிக பறந்து விரைந்து கிடக்கின்றது விஷத்தையும் அமிர்தத்தையும் தன்னகத்தே உடையதாக இருக்கிறது எத்தனையோ விதமான கர்மங்களையும் தன்னகத்தே கொண்டதாக இருக்கிறது அந்த கர்மங்களும் எப்படி இருக்கின்றன என்று கேட்டால் முழுக்க முழுக்க நன்மை பயக்கக்கூடிய கர்மம் ஒன்று உண்டு என்று சொல்வதற்கும் இடமில்லை முழுக்க முழுக்க தீமையே உடையது என்று சொல்லக்கூடிய நிலையிலும் ஒரு கர்மம் இந்த உலகத்திலே இல்லை எதை எடுத்தாலுமே இருமை இந்த உலகம் இருமையாக உள்ளது இந்த இருமை நிறைந்த உலகத்தில் மனிதன் இப்போது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று ஆராயப் போகும் பொழுது இயற்கையினுடைய தலைகளிலிருந்து விடுபட முடியாதவனாகவும் அந்த தலைகளின் இரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியாதவனாகவும் இவருடைய வாழ்க்கை ஒரு பரிதாபகரமான நிலையில் உள்ளது என்பதுதான் உண்மை அப்படி என்றால் இந்த இயற்கையை இவன் வெல்ல முடியாதா இதுதான் மனிதனுடைய தலையெழுத்தா என்ற கேள்வி பிறக்கிறது ஆனால் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது மனிதன் எப்படிப்பட்டவன் என்ற ஒரு ஆராய்ச்சியை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அளவற்ற ஆற்றலை உடையவனாக இருக்கிறான் எல்லையே இல்லாத அறிவை உடையவனாக இருக்கிறான் சர்வ சுதந்திர பாத்தியம் உடையவனாக இருக்கிறான் அதே நேரத்திலே மனிதனுடைய வாழ்க்கையை வரலாறுகள் கொண்டு ஆராய்கின்ற பொழுது இந்த இயற்கையை வென்று சர்வ சுதந்திர பாத்தியமாக வாழ்ந்த பெரியவர்களும் இருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு காட்டுகின்றன இந்த சர்வ பாத்திய நிலையை அடைய முடியும் என்பதை வேதாந்த தர்சனங்களும் நமக்கு காட்டி கொடுத்து மனிதன் இயற்கையை வெல்ல முடியும் மனிதன் இயற்கையை கட்டி ஆள முடியும் என்பதை தர்சனங்கள் நமக்கு மிக தெளிவாக காட்டி கொடுக்கின்றன ரெண்டுக்கும் முரண்பாடு இருப்பது போல் தெரிகிறது முதலிலே மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே பரிதாபகரமானதாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அது சாதாரண மனிதனுடைய நிலை விவேக வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்து கட்டியாளர்களுடைய ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான் என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்ப ரெண்டுமே உண்மைதான் சாதாரண மனிதனுக்கு முன்னே சொன்னது உண்மை விவேகிக்கு பின்னே சொன்னது உண்மை அப்ப இந்த பின்னே சொன்ன விவேகி எதை தனக்கு இலக்காக வைத்து எதை தனக்கு சாதனங்களாக கொண்டு அந்த சாதனங்களிலே எப்படி உழைத்து அவன் சாதனை புரிந்தான் என்பதை பார்க்கின்ற பொழுது தன்னையே அடைவதாக அவன் இலக்கை குறித்துக் கொள்ளுகிறான் தன்னை அறிவதற்கு எது உதவியாக இருக்கும் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது புற உலகம் அவனுக்கு உதவி இருப்பதாக அவன் எடுத்துக்கொள்ளவில்லை அக அவன் நாட வேண்டிய அவசியம் இருந்தது அக என்று சொல்லும் தன்னை அறிவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனதையும் அதை சார்ந்த தத்துவங்களையுமே சாதனங்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் இப்பொழுது அந்த சாதனங்களை எடுத்துக்கொண்டு அதிலே எப்படி உழைத்து அதை சாதித்தான் என்பதை நாம் வேறு எங்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை ஸ்ரீமத் பகவான் தாண்டவராய சுவாமிகள் மிக தெளிவாக நான்கு சாதனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் நித்தியம் அனித்தியம் நிர்ணயம் தெரிவிவேகம் மத்திய படங்களில் வரும் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று ஆறு கூட்டம் முக்தியை விரும்பும் இச்சை மொழிபவர் சாதனம் இந்த நான்கு இந்த நான்கு சாதனங்களை இந்த உலகத்திலே நாம் தேர்ந்தெடுத்து அதிலே சிறந்த முறையிலே உழைத்து அந்த உழைப்பின் மூலமாக பெறுவதையே நாம் சாதனையாக கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எப்படி உலகத்திலே காரண காரியங்கள் பிரிக்க முடியாத இருக்கின்றன அதை போல சாதனங்களும் சாதனையும் பிரிக்க முடியாததாகவே இருக்கிறது அதாவது சாதனங்களின் முதிர்வு அல்லது நிறைவு அல்லது பூரணமே சாதனையாக அமைகிறது இப்போ நாம் அந்த விவேகையில் எடுத்துக்கொண்ட சாதனங்களை நான்கையே இங்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்வோம் ஒன்னாவது சாதனை சாதனம் என்ன நித்தியம் அனித்தியம் நிர்ணயம் தெரிவிவேகம் இந்த உலகத்திலே நித்தியமான வஸ்துக்கள் எது அழிந்து போகக்கூடிய அனித்தியமான வஸ்துக்கள் எது என்பதை தேர்வு செய்ததிலே விவேகம் அடைய வேண்டும் அப்படி அவன் இந்த அறியாத வஸ்து தான் என்பதை தெரிந்து கொண்ட பின்பால் தன்னையே அறிவதை இலக்காக கொள்ளுகிறான் இது நித்திய வஸ்து அனித்திய வஸ்து தெரிகின்ற விவேகம் இது ஒன்னாவது சாதனம் ரெண்டாவது சாதனை என்ன மத்திய இகரங்களில் வரும் போகங்களில் நிர் ஆசை நிராசை அதாவது வைராக்கியம் இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு கடோபனிசத்திலே யமதர்ம நசிகேதனும் உரையாடலிலே ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டால் மிக தெளிவாக விளங்கும் யமதர்ம ராஜா நசிகேதனுக்கு மூணு மூணு வரங்கள் கொடுப்பதாக உறுதி கொடுத்தான் அதிலே முன் வரங்களை கொடுத்து விட்டான் மூணாவது அவன் கேட்டது மனிதன் இறந்த பின்பு என்ன ஆகிறான் அதுதான் கேள்வி யமதர்மராஜா பார்க்குறாரு சின்ன பயலா இருக்கானே தேவராதி தேவர்களெல்லாம் இந்த கேள்வியை கேட்டு விசாரித்து புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டார்கள் இவனுக்கு சொன்னா புரியுமா என்ற கருத்தை கொண்டு அதுக்கு நேரடியாக பதில் சொல்ல விரும்பாமல் எப்ப இந்த ஈரேழு பதினாறு லோகத்தையும் கேளு கொடுக்கறேன் அதிலே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் சுகங்கள் இன்பங்கள் எல்லாத்தையும் கேளு கொடுக்குறேன் உனக்கு நீடித்த ஆயிலையும் கொடுக்குறேன் உன் நீடித்த ஆயிலை நீ வைத்து இந்த சுகபோகங்களை நீ அனுபவித்து சிறப்பாக வாழும் ஆனால் இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்காதே என்று சொல்லுகின்றான் ரசிகேதன் சொல்கின்றான் மரணத்திற்கும் அண்ணா நீ சொல்லக்கூடிய ஈரேழு பதினேழு லோகங்களிலே இருக்கக்கூடிய அந்த சுகங்கள் சொத்துக்கள் எல்லாமே என்ன செய்யும் தெரியுமா என்னுடைய இந்திரியங்களை தேய்த்து என்னை அழித்து நாசமாக்கிவிடும் ஆகவே எனக்கு அது வேண்டாம் அதை உன்னோடையே வச்சுக்கும் ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம உன விட மாட்டேன் அப்போது யம தர்மராஜா புரிஞ்சுக்கிறார் விவேகி இவங்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிட்ட புரிஞ்சுக்கிறார் அது கதை வேறு இப்போ நாம் எடுத்துக்கொண்டது இங்கே வந்து நிராசை யம தர்மராஜா கொடுக்க விரும்பியும் கூட அது வேண்டாம் எனக்கு என்னுடைய இலக்கை அடையக்கூடிய அதுவே வேண்டும் என்ற வைராக்கியம் நிராசை நமக்கு வேண்டும் இது ரெண்டு மூணாவது சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று ஆறு கூட்டம் சொல்லுவார் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்பு உடைக்கு புலனழக்கம் மெயினா இன்னும் கொஞ்சம் விரிவா பார்த்தம்னா மனிதனுடைய புறக்கரணங்களையும் அகக்கரணங்களையும் அடக்கி வாழ்க்கையிலே தேவையில்லாத காரியங்களையெல்லாம் தவிர்த்து அவசியமான காரியங்களை மட்டும் செய்து அதன் மூலமாக வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் தன்னுடைய பிராரப்த கர்மத்தினாலே வந்தவைதான் ஆகையினாலே அவைகளை நாம் மனதார அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் என்ற அவைகளை அனுபவித்து நல்ல விஷயங்களை கேட்பதிலே கேட்ட பின்னாடி அவைகளை தானே தன்னுடைய மனம் சந்தோஷமாக நினைத்து ஆனந்தப்படுவதாக வைத்துக் அதை பூர்த்தி செய்வதற்கு சிறப்பான குருவையும் சிறப்பான நூல்களையும் தேர்ந்தெடுத்து அதில் இப்படி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மனதை அலையாமல் பக்குவப்படுத்துவதற்காகவும் நம்முடைய இலக்கை அடைவதற்காகவும் நாம் கையாளுகின்ற புலநடக்கம் என்பதுதான் இதுக்கு பொருத்தமான ஒரு பொருள் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மனம் அலையாமல் நம் கட்டுப்பாட்டுக்குள் நம்முடைய இலக்கை அடைவதற்கு நமக்கு உதவி செய்கிறது இது மூணாவது சாதனம் நாலாவது சாதனம் மூச்சுத்துவம் அதாவது எனக்கு முக்தியை தவிர வேறு எதுவுமே வேணாம் யா நான் அடைய வேண்டியது விடுதலை இந்த உலகத்தில் நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் இனிமேல் எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் என்று முக்தியை அடைவதையே ஒரே இலக்காக கொண்ட ஒரு குறிப்போள் அப்போது எவனொருவன் தன்னுடைய ஆத்மாவை அறிவதிலேயே விருப்பமாக இருந்து அதிலேயே நிலை பெற்று திருப்தி இருக்கிறானோ அவனே இந்த சாதனத்துக்கு தகுதியானவன் தன்னை அறிவதற்குரிய சாதனங்களை தேர்ந்தெடுத்து ஆகிவிட்டது தன்னுடைய இலக்கையும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது ஆனால் இதன் முடிவில் நாம் என்ன உணர்கிறோம் நமக்கு விவேகம் என்ன உணர்த்துகிறது அதாவது நமக்கும் நம்முடைய உடம்புக்கும் இந்த உலகத்திற்கும் மற்ற சம்பந்தம் இல்லை நாம் தனி மற்றவையெல்லாம் தனி நாம் நித்திய வஸ்து மற்றவையெல்லாம் அனுத்திய என்ற விவேகம் நமக்கு கிடைத்து ஆனால் இந்த விவேகத்தை தன்னந்தனியாக இருந்து உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அதற்கு ஒரு துணை வேண்டும் அப்போ குருநாதரை தேடி போறார் அப்பொழுது ஸ்ரீமதி தாண்டவராய சுவாமிகளே குருநாதராக வந்து அமைகிறார் பணிந்து வணங்கி எல்லாரும் சொன்ன மாதிரி செய்ய வேண்டிய முறையெல்லாம் சந்தித்து அவர் இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு எனக்கு விடுதலையை கொடுங்க எனக்கு உணர்த்துங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன வாசகங்களை வச்சு இவன் விவேகி என்ற முடிவுக்கு வந்து என்ன சொல்லுகிறார் அன்னதன் சிசுவை ஐயன் ஆமை மெயின் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சன்னது இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயில் தொடர்பவம் தொளையும் என்றார் இதை கேட்ட உடனே மாணாக்கனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகி போச்சு இவர் புரிஞ்சுகிட்டதுனால அடுத்து உபதேசத்தை ஆரம்பிச்சார் எப்படி ஆரம்பிக்கிறாரு ஆமை மெயின் பறவை என்ன செய்தோ அந்த அடிப்படையில் விஷயங்களை எண்ணுகின்ற ஆகாமியத்தை கெடுத்து தன் அறிவை உணரும்படி சிந்திக்கும்படி செய்தார் ஏற்கனவே பந்தப்பட்டிருக்கக்கூடிய சஞ்சிதத்தை ஒழித்து தனது சத்தா மாத்திரமான திருஷ்டி வரும்படிக்கு செய்தார் மூணாவது பௌதீகமாக வந்த பாரத்துவம் நித்திய ஆனந்தமாக விளங்க தனது பூரண ஆனந்தமாக அவர் மீதே இவர் வியாபித்திருக்கிறார் அதாவது ஆமை மேல் பறவை இந்த மூணு என்ன செய்தோ அதை வந்து அவர் தன்னுடைய சிஷ்யனுக்கு அந்த தீட்சை மூலமாக செய்து அருள் பாடிக்கிறார் செய்துவிட்டு தன்னுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கிறார் உனக்கு நீ யார் என்பதை உணர்த்துவதற்கு உபாயம் இருக்கிறது அதை நான் சொல்லுகிறேன் கவனமாக கேள் என்று ஆரம்பித்தவர் ஆயிரம் பாடலிலே இறைவனை பரபிரமத்தை அறிமுகம் செய்கிறார் அவர் எப்படி இருக்கிறார் பாட்டுகளை சொன்னால் ஆரம்பித்தாது ஒருவளை மட்டும் சொல்லிடுறேன் அவர் எப்படி இருக்கிறார் என்றால் அஞ்ஞானி உள்ளத்திலும் ஞானிகளுடைய உள்ளத்திலும் பாகுபாடு பார்க்காமல் நீக்கமர நிறைந்து வியாபித்து பூரித்து இருக்கிறார் எப்படி என்றால் இயற்கையிலே ஆகாயமானது எப்படி எல்லா பூதங்களோடும் பாகுபாடு பார்க்காமல் விரைவில் பூரித்து இருக்கிறதோ அதை போல பிரம்மம் அஞ்ஞானியா இருந்தாலும் சரி ஞானியா இருந்தாலும் சரி அவருடைய உள்ளத்திலே பூரித்து இருக்கிறார் முதல்ல அது மட்டும் இல்லப்பா ஆதாரமாக இருப்பவரும் அவரே அது மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பவரும் அவரே ஜடப்பொருள் இந்த இயற்கையிலே ஆகாயமானது எல்லா பூதங்களிலும் கலந்திருந்தாலும் அது எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் இருக்கும் ஏன்னால் அதற்கு அறிவில்லை ஆனால் மனிதன் இந்த சேதனம் சார்ந்திருப்பதனாலே அவன் அறிவு சார்ந்த அந்த கரணத்தை உடையவன் இந்த மனிதனிடத்திலே அந்த கரணம் எப்படி இருக்கிறது நீ ஒவ்வொன்றாக கடக்கின்ற பொழுது இந்த இயற்கையினுடைய கட்டிலிருந்து நீ விடுபடுகிறார் விடுவிக்கப்படுகிறார் சுபேச்சை விசாரணை தனுமானசி சத்வாபக்தி அசம்சக்தி பதார்த்த பாவனை துரியம் இந்த ஏழு ஞானபூமிகளை நீ ஒவ்வொன்றாக கடக்கின்ற பொழுது நீ இந்த இயற்கையிலே இருக்கக்கூடிய முழு தலைகளையும் வெட்டிவிட்டு நீ சுதந்திரனாக சாட்சியாக நீ அங்கே விளங்குகின்றாய் அப்படி விளங்குவதற்கும் ஆதாரமாக இருப்பவனும் அவனே ஆக இந்த பாடல இரண்டு கருத்துக்கள் அவனை ஒன்று உலகமாக இருப்பதும் அவனை உயிர்களின் ஊடே ஆதாரமாக இருப்பவனும் அவனே சாட்சியாக அங்கே திகழ்பவனும் அவனே ஆக அவனே ஏகநாயகன் அவனை முதலில் புரிந்து கொண்டு வணங்கு என்று சொல்லுகின்றான் இரண்டாவது பாடலிலே அதாவது சர்வம் பிரமயம் அவன் அப்படி மட்டும் இல்லப்பா அவனுடைய ஸ்ஃபுரணமெல்லாம் தனது வடிவங்களாக தோன்ற மும்மூர்த்திகளாகவும் பல தேவாதி தேவர்களாகவும் எல்லா ஞானிகளாகவும் ஆனந்த ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஞான விளங்குபவனும் அவனே ஆக இந்த உலகமாக இருப்பவனும் அவனே உலகத்திற்கு மட்டும் ஊடுருவி மட்டும் இருக்கவில்லை சர்வமும் பிரம்மயம் இங்கே சுவரூப சாட்சாக்கார தரிசனமாக நிர்குண பிரம்மத்தை இந்த உலகமாக காட்டிவிடுகிறார் சிவரூப சாட்சாக்கார ஒரு சின்ன உதாரணம் செக்கிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாடு முகத்தடியிலே தலைத்திருக்கும் பொழுது அந்த செக்கு பாதையை விட்டு வெளியேற முடியாமல் அதற்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கிறது ஏன்னா நுகத்தடியிலே கைது தலைக்கப்பட்டிருக்கிறது அப்படி சாதாரண மனிதனுக்கு இந்த தலைகள் தலைக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவன் இந்த இயற்கையினுடைய விதிகளில் இருந்து மீற முடியவில்லை இப்பொழுது இந்த ஏழு ஞானபூமிகளையும் குருவினுடைய அனுகிரகத்தினாலே அவனுடைய முயற்சியினாலே கடந்து துரியத்திலே வந்து நிற்கும் பொழுது அந்த நுகத்தடியிலே கட்டி வைக்கப்பட்ட அந்த கயிற்றை அவிழ்த்து விட்டால் அந்த மாடு தன்போக்கிலேயே போவதைப் போல நீ சர்வ சுதந்தரனாக நீ இருக்க முடியும் என்பதை அவர் வலியுறுத்தி கூறியதினாலே மாணவனுக்கு சர்வ சுதந்தரனாக நாம் இருக்க முடியும் நம்பிக்கையே வந்துவிடுகிறது அது மட்டுமல்ல சர்வமும் பிரம்மபயம் என்று சொல்கின்ற பொழுது நாமும் பிரம்மத்தின் ஒரு அங்கமாக இருப்பதினாலே உலகமாக வியாபிக்கக்கூடிய ஆற்றல் நம்மிடத்தில் இருக்கிறது இந்த உலகம் முழுவதும் நாம் வியாபித்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையும் அவனுக்கு வந்துகிட ஆக அடுத்து மூணாவது பாடலிலே என்ன சொல்கிறார் இந்த எவருடைய அருளால் எவர் ஒருவர் இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருப்பது மட்டுமல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் அதாவது ஊடுருவி இருப்பது மட்டுமல்லாமல் உலகம் எல்லாம் வியாபித்து இருப்பது அவரே என்று உணரும் நான் அவருடைய அங்கமாக இருப்பதினாலே நானும் இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறேன் என்ற உணர்வை ஊட்டி இது எப்படி என்றால் சுவற்றுக்குள்ளே ஆகாயம் இருக்கிறது மகா ஆகாயம் இருக்கிறது ஆனால் சுவற்றுக்குள்ளே ஆகாயம் சுவரில் மறைக்கப்பட்டிருந்தாலும் அந்த மகா ஆகாயத்திற்கும் சுவற்றினுடைய ஆகாயத்திற்கும் வேறுபாடு கிடையாது அதுதான் சுவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது ஊடுருவிதான் இருக்கும் அதை போல இந்த பல கூறுபாடுகளை உடைய இந்த உலகத்திலே பல தோற்றங்களை உடைய இந்த உலகத்திலே நான் வியாபித்திருந்தாலும் நான் பிரமத்துக்கு அந்நியமானவன் அல்ல நானும் விரமும் ஒன்று சுவர்டை வெளி போல யானை சுபாவமானேன் அதை எப்படி விளக்குகிறார் என்று சொன்னால் சர்வமுமாய் சர்வமும் இல்லாததுமாய் இருக்கின்ற தன்னை தன்னில் தாயிருந்து விளக்கிய குருது வணங்குகின்றேன் அப்பொழுது குருவை வணங்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு அந்த குருவும் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய பிரிய தடிப்பே குரு நாலாவது பாடலிலே நீங்க பாத்தீங்கன்னா நாலு தடவை சொல்லும் என்னுடைய அறிவினாலே ரவி முன் இனமையாக்கி என்னுடைய சொல்லுவார் அப்ப அவர் என்ன அழுத்தம் திருத்தமா சொல்றாரு அப்படின்னா குருவானவர் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் பிரிய தடிப்பாகவே இருக்கிறார் அந்த பிரிய தடிப்பு அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்க தன்னை ரஷிக்க வேண்டும் என்ற கருணையினாலே முழு நிலை பொழுது இறைவன் என்ற பெயரை பெறுகிறார் அப்படி இறைவன் என்ற பெயரை பெறுகின்ற பொழுதுதான் இந்த நாலாவது பாடலிலே தன்னுடைய குரு யார் இறைவன் யார் தான் யார் என்பதை தெளிவாக உணர்ந்து என்னுடைய மனத புத்தியின் சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாரே ரவி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய்த்தோன்றும் ஈசனை இறங்கினேனே இங்கே கொடுக்கப்பட்ட தலைப்பு சாதனங்கள் என்று சாதிப்பார் ஒருவரும் இல்லை இப்பொழுது நாம் பேசிய அடிப்படையில் இருந்து கொஞ்சம் அப்படி சுருக்கி பார்த்தோம்னா சாதாரண மனித நிலையிலே இருந்த ஒருவன் தனக்கு ஒரு சிறந்த ஒரு இலக்கை ஏற்படுத்தி கொண்டு அந்த இலக்கை அடைவதற்குரிய நல்ல சாதனங்களை தேர்ந்தெடுத்து அந்த நல்ல சாதனங்களிலே கடுமையாக உழைத்து சந்தேகம் வரும்போது குருநாதரை அணுகி அவரின் உபதேசத்தின் மூலமாக அவனுடைய அருளின் மூலமாக தன்னுடைய முயற்சியின் மூலமாகவும் தன் இலக்கை சாதனையை அடைய முடியும் என்பதை நாம் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா கதை சொல்லவில்லை அனுபவத்திலே முடியும் என்ற உண்மையை சொல்லுகிறேன் அதுபோல நாமும் இங்கே கூறியிருக்கக்கூடிய அனைவரும் மட்டுமல்ல மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அந்த கரணத்தை ஏன்னா மனிதனுடைய அந்த கரணத்திலே தான் ஞான பூமிகள் ஏழு இருக்கு அந்த ஞான பூமியில் உதவி கொண்டு நம்முடைய ஆதி நூல்கள்ல தர்சனங்கள்ல முதல்ல சாதாரண மனிதன் எப்படி இருந்தான் அப்படிப்படியா அந்த அஞ்சு ஆறு தர்சனங்கள் வரும்போது ஆறாவது தர்சனத்துல தான் பிரம்மம் என்ற பேச்சே வருகிறது அந்த பிரம்மத்தை உணர்ந்த உடனே பிரம்மம் நான்தான் என்று உணர்ந்த உடனே அவன் உலகத்தை ஜெயிக்க முடியும் உலகத்தை கற்றி முடியும் என்று உறுதி கூறியது போல அந்த காரணத்தை உரிய மனிதர்கள் அனைவருமே நல்ல இலக்கை தேர்ந்தெடுத்து நல்ல சாதனங்களை தேர்ந்தெடுத்து கடுமையாக உழைத்து நாம் அந்த உழைப்பின் பயனே நம்முடைய சாதனை என்பதை உணர்ந்து அதிலே முழு ஈடுபாடு கொண்டால் அனைவருமே அந்த இலக்கை அடைய முடியும் இதில் கஷ்டம் ஒன்றும் கிடையாது அதற்கு உதவி செய்வதற்கு இளையர்களும் குருவர்களும் துணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுவரையிலும் இந்த சிறியனுடைய உரையை பொறுமையாக கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விளைபெறுகிறேன் வணக்கம் நாங்கள் இன்றி ஒன்றை இல்லை என்ற தலைப்பிலே மிக அருமையான தெளிவான விளக்கமான ஒரு சொற்பொழிவை நமக்கு வழங்கி அமர்ந்திருக்கின்ற தவறு தங்கவேல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்